அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள தேசியமானுவேல் இந்த நட்சிந்தனின் தலைப்பு பொறுமை வால்வின் முக்கியமான காலகட்டத்தில் கூட பொறுமையுடன் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் தேர்வு அறையில் மூன்று மணி நேரம் பொறுமையுடன் அமர்ந்திருக்க கூட ஆயாசப்பட்டு விரைவில் எழுதி முடித்து வெளியே வந்த பின்பு இதை எழுதியிருக்கலாமே அதை எழுதியிருக்கலாமே என்று எண்ணி இயங்குபவர்கள் உண்டு ஆள் மனதில் இருக்கும் பல தகவல்கள் மேல் மனதிற்கு வருவதற்கு கூட அவர்கள் அவகாசம் தருவதில்லை படித்து பார்க்காமல் எங்கேனும் தெரியாமல் எழுதியிருக்கும் தவறுகளை திருத்தாமல் விநாயகர்களை சரிபார்க்காமல் அவசர கொடுக்கையாய் எழுதி முடித்து விடைத்தாள்களை நீட்டி முதலில் வெளியே வரவர்கள் உண்டு முதல் மதிப்பெண் வாங்குபவர்களுக்கு பதக்கங்கள் தரப்படுகின்றனவை தவிர முதலில் வெளிபவர்களுக்கு எந்த பரிசும் அளிக்கப்படுவதாக தெரியவில்லை எந்த பொறுப்புமின்றி வெட்டியாய் இருப்பவர்களே அதிகமாக அவசரப்படுவதை நாம் பார்க்கலாம் சாலையில் இவ்வளவு வேகமாக போகிறார்களே எந்த கோட்டையை பிடிக்கப் போகிறார்கள் என்று சிந்திக்கும் அளவு வேகம் காட்டி சிதறு தேங்காய் உடைப்பவர்கள் உண்டு அவசரங்களால் அடைகிற பரவசம் ஆபத்திற்கு அடையாளம் உணவு விடுதியில் மாலை விலைகளில் ஆணையிட்ட உணவு வகை உடனடியாக இவர்கள் உணர்ச்சி ஊசி பட்டாசாய் வெடிப்பார்கள் இரண்டு பதார்த்தங்களை உண்ணுகிற இடைவெளி உணவு விடுதியின் சிறப்பு ருசியான உணவை ரசிக்கவே முடியாமல் அள்ளி விழுங்கி வெளியே வரவர்கள் பலர் பரிமாறுவர்களுடன் சண்டைப்படாவிட்டால் சாப்பாடு சிரிக்காது என்கிற எண்ணத்துடன் விடுதிக்கு இருக்கிறார்கள் சிந்திப்போம் நாம் எப்படி என்று செயல்படுவோம் நன்றி